ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மதுபி நிவியை மாதமே நமோதுயகர்த்திருஷி மஹோ குருப்பலவரோம करणे பதிரங்கஸ்ணுஜா பசியே மாஷி ஸிரைரங்கை வாசஸ்தலூமேவி ஸ்வந்திரோ வவ ஸ்வஷா விதா அரிஷ ओम शान्ति शान्ति शान्ति शान्ति प्रज्ञानां ஸ்வோஸ்பாந்த பிராந்திரச்சி வியாபியலோகாஸ் புனர்புஷோ காமஜனியன் பீ சிஷான்ஸ்வீதி மதுரம் மாயையோஜய மாயாசா பரமையோ விவாத்மா விஜவிஷன் போகாஸ் பன்ஸ்வமன் ஜோதிஷ்மா புனர சர்வாண் விஜதுண ஆமசீய அஜமபிஜனோகம் பிரபைத் கதிக்கம் யனைக்கம் விவித விஷயமிரா க்ஷா विरदजनन समुद्रे ன்னதோஸ் பிருலேம்னம் பூத்தனியலோக்கியமவிரஜனமுதிரே காருணியலுமர்லம் பூத்தேதோ परम யம் பூஜ்யம் பரமர்னோஸ் எஞாலோக்கா பிரிதிமஸ்வாந்தமோ மஜ்ஜோன்மஜ்ஜோக்கோ தன்பித்ராசனே याग्रदादित्रयोन-muktam வே तन्नमाम्याहं। तन्नमाम्याहं। आगम सर्वं மாண்டூக்கியக்காரி ஆகம்லோக்காய புருஷ் பிசக் விபூதி மன் சிச்சித்தனே சித்த प्रभो சி காம் பூத்தின மிந்தா சித்தே கௌடபதாச்சாரியர் கடைசியாக ஒருவரி வார்த்தை சொன்னார் ஈஸ்வரனுக்கு ஏது ஆசை ஈஸ்வரன் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஆசை காரணம் இல்லை அவர் போகத்துக்காக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணலை அவருடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணலை அப்புறம் விளையாட்டுக்காக அவர் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணலை அவருடைய பெருமையை தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காக இந்த சிருஷ்டியை பண்ணலை இது ஒரு கனவு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அதான் நம்ம சொல்கிற அர்த்தம் வேறு அதெல்லாம் பிறகு விளக்கம் திரும்பவும் வருகிறது நிறைய சொல்கிற சொன்னதே வித்தியாசமான கோணங்களை நிறைய சொல்கிற இப்போ புரியும் நமக்கு இன்னும் ஆப்த காமஸ காஸ்பிருகா பகவானுக்கு ஏது ஆசை அவர் எல்லா எல்லாமே அவருடையது எல்லாமே அவராக இருக்கும் பொழுது அவர் எதற்காக ஆசைப்பட முடியும் இதெல்லாம் அவருடைய மாயை அவருடைய மாயை தான் இது சுவாங்கிறதுக்கு இங்கே மாயை அப்படி சொல்லிவிட்டார் அதுக்கு பிறகு மந்திரம் வருகிறது அப்போ என்னெல்லாம் டெவலப்மெண்ட்டு ஞாபகம் வச்சுருங்க மறந்து போயிடக்கூடாது ஒரு ஒரு வகுப்புலையும் ஞாபகப்படுத்திக்கிறோம் ஓங்காரம் தான் இந்த பிரபஞ்சம் ஓங்காரத்தை பத்தி ஓங்காரம் தான் இந்த உலகம் எல்லாம் அந்த ஓங்காரம் தான் பிரம்மத்தை விளக்கிறதுக்கான உபாயமாக இருக்கு எல்லாமே ஓங்காரம் தான் அதாவது இப்ப பார்த்துக்கொண்டிருக்கிறது இருந்தது இருப்பது வரப்போவது எல்லாமே ஓங்காரம் இது எல்லாமே பிரம்மம் இந்த ஆத்மாவும் பிரம்மம் இவ்வளவு தூரம் சொன்ன உபனிஷத் இந்த ஆத்மாவுக்கு நாலு பாதம் இருக்கு என்று இந்த நாலு பாதத்தை வைத்துக்கொண்டு ஆத்மாவை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு முறையை கையாளுகிறது அதுக்காக அவஸ்தாத்ரயத்தை சொல்லி இந்த அவஸ்தாத்ரயத்தை மூணு பாதங்களாக சொல்லி நாலாவது பாதமாக நான் அன்னைக்கே மூணு பாதம் வந்து கரண வத்தி பத்தியத்தை அனேனிதி பாதகா இப்ப கடைசியா பத்தியத்தே இத்தி பாதா கர்ம வுற்பத்தி அடையப்பட வேண்டியது சுசுத்த ஸ்தானம் என்னது அது வந்து சாதனம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான சாதனமாக சொல்லப்பட்டது ஆக தாக்காலிகமா நீங்க ஒரு மாத்திரை ஒரு பெயின் கில்லர் கொடுக்கற மாதிரி ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் வலியை மறந்துருப்போம் ஆனா வலி இருக்குமா இருக்காதா வலிக்குள்ள காரணம் போயிடுமோ போக ஆத்மாவை வந்து புரிஞ்சிக்காத வரைக்கும் வெறும் விஸ்வதை பிராஜினை மாத்திரம் தெரிஞ்சு கொண்டு விவேகம் மாத்திரம் பண்ணினா மாத்திரம் போறது தெரிக்கணும் நம் ஸ்வரூபந்தான் மாறாத நம் ஸ்வரூபம் தான் யாரு அபிமானமும் இல்லாத ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் துரியகான்னு பேர் இது உபனிஷ சொல்லி கொடுக்கிற முறைதான் இங்க விசேஷம் சங்கராச்சாரியார் இங்கேதான் வந்து நேரடியாக சொல்லி கொடுக்க முடியாது சப்தம் வந்து பிரதிஷேத ரூபமாக இங்கே உபதேசம் பண்ணுகிறது விஸ்வனை பத்தி சொல்றபோது நேர சொல்லி இவன் தான் விஸ்வன் இவன் தான் தைஜசன் இவன் தான் பிராக்யன் அப்படின்னு நேர சுட்டி காட்டிட்டு நம்முடைய அனுபவத்தை வச்சு அது நமக்கு அனு இருக்கு அனுபவத்தில் இருக்கிறத சொன்னதுனால அது அனுவாதம்னு சொல்லிட்டோம் அது முக்கிய பிரமாணமாக அந்த மூணாவது மந்திரத்தில் நம்ம அஞ்சாவது மந்திரம் வரைக்கும் பார்த்தோமே அது முக்கிய பிரமாணமாக ஏஷ சர்வேஸ்வரகாங்கிறதுல ஒரு பிராமாண்டியம் இருக்குது ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ சர்வஜா ஏஷ ஏஷோந்தரியாமி ஏஷ யோனி சர்வசிய பிரபவாப்பியோகி பூத்தானான் அது பிரமாண வாக்கியம் அதில் பிராமணியம் இருக்குது ஏன்னா இது சர்வேஸ்வரன் சொல்கிறதுக்கு சர்வேஸ்வரன் சர்வாந்தரியாமி இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அது வந்து நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கு மூணாவது மந்திரத்திலேருந்து அஞ்சாவது மந்திரம் வரைக்கும் நம்ம அனுபவத்தில் இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்கு இனிமேலும் சொல்ல போகிறதும் அனுபவத்தை பற்றி தான் சொல்ல போகிறது ஆனால் கவனிக்காத ஒரு அனுபவம் கவனிக்காத அனுபவம் அனுபவம் இருந்தும் அனுபவம் இல்லாத மாதிரி ஒரு பிரமே அத பத்தி தான் சொல்ல போகுது ஆஹ் துரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அவஸ்தை வேண்டி இருக்கு இப்ப அது ஒரு கேட்டு கேட்டேன் காலம்பறை பிரதம பாதம் வந்து பிரதமஹா தித்தீயா திருத்தீயா விஸ்வதைஜச பிராஜின தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இல்லை ஆனால் துரிய என தெரிஞ்சுக்கிறது விஸ்வன் வந்து ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கான் தைஜசன் ஸ்வப்னாவஸ்தையில் இருக்கான் பிராக்யன் சுசுக்தி அவஸ்தையில் இருக்கான் துரியன் எந்த அவஸ்தையில் இருக்கான் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கேதான் ஒரு குழப்பம் ஜாஸ்தி வர்றது நிறைய பேருக்கு துரியனை தெரிஞ்சுக்கிறதுக்கு துரிய அவஸ்தைக்கு போகணும் ஆனால் உபனிஷத் அப்படி சொல்லலை நிறைய பேரு துரிய அவஸ்தைன்னு துரியங்கிற வார்த்தை நாலாவது அனுபவத்தில் ஒரு இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை பதஞ்சலி கூட சமாதியில ஞானம் வரும்னு சொல்லல பதஞ்சலி கூட பதஞ்சலியோட புத்தகத்துல நிர்விகல்பாதியில ஞானம் ஏற்படும் சொல்லவே இல்லை ஏன்னா அவரும் மூணு பிரமாணம் எடுத்துக்கிறார் பிரத்யக்ஷ ஆகம அனுமான பிரமாணி பிரத்ய பிரத்ய அனுமான ஆகம பிரமாணி அவரும் பிரமாணம் மூணு எடுத்துக்கிறார் யோக சூத்திரத்திலே இந்த மூணு சூத்திரம் இருக்கு இந்த ஒரு சூத்திரம் இருக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டா பிரத்யக்ஷம் பிரமாணம் அனுமானம் பிரமாணம் ஆகம் ஆகம்னா சாஸ்திரம்னு சாஸ்திரமும் பிரமாணம் ஆனால் அவர் தியான பிரதானவாதி யாரு இவர் பதஞ்சலி தியான பிரதானவாதி கபிலர் ஞான பிரதானவாதி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கபிலர் ஞானத்தோடு நடிச்சிருக்கிட்டார் தியானத்தை பற்றி சொல்லலை பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சா போர்ட்டார் பிரகிருத்தின் புருஷன் விஜயநாதி விக்கார விதிசம்பே ஹேத்து பிரகிச்சே பதினாலாவது அதுஷுருச்சே எல்லாம் அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும் இடையே மனசு கூட ஓடிண்டே அவர் என்ன சொன்னார் புருஷனையும் இப்படி வந்து தெரிஞ்சுக்கிறானோ அவன் எப்படி இருந்தாலும் அவன் எதனையும் ஒப்பிக்கிறது அவன் மறுபடியும் பிறக்கிறது எதுக்கு சொல்றேன் சாஹ்ய மதத்தில் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னா பிரகிருதி புருஷ விவேகம் பண்ணி புருஷன் நான் புரிஞ்சின்ற வேண்டியது அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க போரும் ஆனால் அதில் நிறைய தோஷங்கள்லாம் இருக்குதுன்னு பிரம்மசூத்திரத்தில் நிறைய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு பதஞ்சலி என்ன சொன்னார்னா புருஷனை தெரிஞ்சுட்டா போறாது புருஷனை தியானம் பண்ணணும்னார் புருஷனை தியானம் பண்ணி பிரகிருதி லயம் அடையணும்னர் பதஞ்சலி ஆகா இதெல்லாம் வந்து பிரம்மசூத்திரத்தில் முன்னால் நிறுத்தி வச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாக இருக்குது இதெல்லாம் ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்குதுன்னு சொல்லி சங்கராச்சாரியார் அழகாக நீக்கிறார் பிரம்மசூத்திரத்தில் ஆகினாலும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா அடிப்படையாக பேச நிறைய விஷயம் தெரிஞ்சது துரிய அவஸ்தைன்னு ஒரு அவஸ்தை கிடையாது துரியம்ங்கிறது துரிய ஸ்தித்தின்னு தான் சொல்லணும் துரிய ஸ்திதி துரிய ஸ்திதி அது ஒரு அவஸ்தா விசேஷம் இல்லை மூன்று அவஸ்தைன்னு இருக்கக்கூடியது அப்போ சமாதியை எதில் எடுத்துக்கிறது ஒரு பெரிய கேள்வி இப்போ எல்லாருக்கும் தினந்தோறும் இருக்கிற அனுபவம் இந்த மூணு தான் ஜாக்ரத் சொர்ண சுசுக்தி அனுபவம் தான் இருக்குது அனுபவத்தை வச்சுக்கிண்டே நமக்கு உண்மையை காட்டி கொடுக்கறது தான் சாஸ்திரத்தோட வேலை வேதாந்தத்தோட வேலையே என்ன கிருஷ்ணர் கீதையில் உபாத்தியத்தில் சொன்ன மாதிரி பிரத்ஷாவம் சுகம் கத்தும் அத்தியாயத்தையும் ஒன்பதாவது அத்தியாயத்தையும் கனெக்ட் பண்ற ஆதிசங்கர் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயத்தையும் ஒன்பதாவது அத்தியாயத்தையும் கனெக்ட் பண்ற போது சொல்ற சம்பந்தப்படுத்துற போது சொல்ற அஷ்டமே நாடி துவாரேன தாரணா யோகா பிரோகாவது அத்தியாயத்தில் சுஷும்னா நாடி வழியாக தாரணாயோகம் உபதேசிக்கப்பட்டது எட்டாவது அத்தியாயத்துக்கு சங்கராச்சாரியர் கொடுக்கிற பேரு தாரணா யோகம் நம்ம அக்ஷர பிரம்ம யோகம் சொல்லின்னு இருக்கோம் ஆதிசங்கரர் ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது அஷ்டமே நாடி துவாரேன தாரணா யோகா நாடி வழியா சுஷும்னா இடா பிங்கலா சுஷும்னா நாடி இந்த நாடி வழி இதெல்லாம் வேதத்திலையும் நிறைய சொல்லியிருக்கு எல்லாம் ஹிரண்ய கர்ப்பிராப்திக்கான சாதனம் இது அதனால இந்த நாடி வழியாக போகிற இந்த தருணா யோகம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிற சச்ச அது வழியாக போனால் அது வந்து சூரிய லோகத்து பிரம்மலோகம் சூரிய பாதை பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே போய் ஞானம் அடைஞ்சு மோட்சம் அடைவோம் அப்படின்னா அங்கே தான் போயாகணுமா இங்கே வழியே இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் அது இங்கேயே நம்ம அடைய முடியுங்கிறத சொல்றதுக்கு தான் ஒன்பதாவது அத்தியாயங்கிறார் அதிகமாக சொல்லி சொல்ல சொல்லுத்தோயோர் மத்தியே பிராண மாவேச சதம் பரம் புருஷமுய மனோஹதி நரு மூர்னியாத்மனப்பாணம் ஆக ஓமித்தேர வரன் யாதி தியம் சாதி பரமா எல்ல இந்த தியான யோகத்தை பத்தி கிருஷ்ண தியானம்னா என்ன கிரமமுக்தி சாதனமா சொன்னது இதுல நான் இங்க வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் கீதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டே இருந்தா உங்களுக்கு சுலபமா இது புரியும் சொல்லி அப்புறம் கீதையில மாண்டகியத்தை ஞாபகப்படுத்துவோம் அப்ப சமாதியில தான் சமாதியை சொன்னா அது ஒரு சாதனமா சொல்லியிருக்கங்க இங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சமாதிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆத்ம நிஷ்டி வேணும்னா ஆப்ஷன் தான் சமாதி வேதாந்த சாஸ்திரப்படி நம்ம யோகசாஸ்திரத்தை பத்தி இங்க பேசவே இல்லை யோக சாஸ்திரம் வந்து யோக சாஸ்திரிகள்னா ஜெகத் அவர்கள் உலகம் உண்மை என்று கருதுபவர்கள் மனம் உண்மைன்னு பரமார்த்த சத்தியம் ஜெகத் பரமார்த்த சத்தியம் மனசு பரமார்த்த சத்தியம் ஆகையினால மனசுல இருக்கிற விர்த்தியும் பரமார்த்த சத்தியம் அந்த விற்த்தியோட சரி பண்ண வேண்டியதும் முக்கியமானது அப்போ எல்லாத்துக்கும் ரியாலிட்டி கொடுத்து இதை சரி பண்ணி இதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் மனசை ஜெயிக்கணும் மனதை வெல்ல வேண்டும் தப்பு இல்லை அதெல்லாம் நம்ம ஒத்துக்க தான் போறோம் ஆனா மோக் சொல்ல முடியாது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நல்ல பலமாகவே நிராகரிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய மெத்தடை நம்ம அக்செப்ட் பண்றோம் பதஞ்சலியோடைய யோக கிரமங்களை நம்ம ஒத்துக்கிறோம் மனச நல்லா ஒழுங்குபடுத்துறதுக்கு பதஞ்சலியினுடைய அத்தமான மார்க்கத்தை கொடுத்திருக்கார் பகவான் பதஞ்சலின்னு சொல்றோம் ஆனா நிர்விகல்பாதி மோக்ஷத்துக்கு சாதனம் கிடையாது யாரோடைய திருஷ்டில வேதாந்திகளுடைய திருஷ்டில நமக்கு உபனிஷத்துதான் பரம பிரமாணம் அவர்களும் மறுக்கிறது இல்ல ஆனா அவர்கள் வேற விதமா பேசுகிறார் அப்ப சமாதிங்கிறது சமாதிங்கிறதுல என்ன நடக்கிறது சமாதிங்கிறது தூங்கறத்துக்கு சமானம் சொல்லணும் ஆனா தூக்கத்துக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்கு தூக்கத்தினால நம்ம உடம்புக்குத்தான் புத்துணர்ச்சியே தவிர மனசுக்கு புத்துணர்ச்சி கிடையாது சரீரம் தன்னை புதுப்பிச்சுக்கிறது தூக்கம் சமாதிங்கிறது மனச புதுப்பிச்சுக்கிற ஒரு வேலை மனசுற ஒரு வேலை சமாதி இப்ப சமாதி பழகிறது எந்த அவஸ்தில பழகணும் பண்ணணும்னா அதுக்கு எந்த அவஸ்தை அப்படின்னா ஜாக்கிரத அவஸ்தையில் தான் சமாதி அபியாசம் பண்ணி ஆகணும் இப்போ ஜாகிரத அவஸ்தையில் சமாதி அபியாசம் பண்ணினோமே ஆனால் இப்போ வந்து இது வந்து ஜாகிரத அவஸ்தையில் போடுறதா எதை சமாதி அபியாசத்தை எந்த அவஸ்தையில் போடுறது ஜாகிரத அவஸ்தையில் சமாதி அபியாசம் பண்ணுறேன் முழுச்சுண்டு தான் பண்ணுறேன் நான் ஒன்றும் தூங்கலை என்னுடைய நோக்கம் என்ன அந்த புருஷ சிந்தனை அந்த வஸ்துவ சிந்திக்கணும் வச்சுக்கோ ஆக சமாதிக்கு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா மனசு ஒடுந்துகிறது நான் விடாம தியானம் பழகின்றே இருக்கேன் எல்லா வேலையும் விட்டு விட்டு எல்லாத்தையும் விட்டு விடாம நான் வந்து யோகி இஞ்சித சததம் ஆத்மான நான் விடாம தியானம் பண்றேன் அப்ப நான் ஜாகிரத அவஸ்தையில்தான் உட்கார்ந்து தியானம் பண்றேன் ஜாகிரத அவஸ்தில தியானம் பண்ணி பண்ணி என்ன ஆகுறது எனக்கு விடாம அபியாசம் பண்ணி பண்ணி எனக்கு மனசு சுலபமா வத்துல ஏகிற சயமாக தேசபித்தார்த்தம் துப்பே அவஸ் மண்டலசூத்தம் அப்பா தாசா மாற்றம்மா சமாதி அவர் என்ன சொன்னார் அதே நினச்சி ததாக்காரம் ஆயிடுனால அவன் இருக்கானா இல்லையான்னு அவனுக்கே தெரியல அது மனசை ட்ரெயின் பண்ணி பண்ணி பண்ணி அபியாசனம் பண்ணி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுறதுன்னா உழைக்கிறான் இல்லையா சமாதிக்காக உழைக்கிறான் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் எப்படி இதை பண்ணியே தீர்றதுன்னு சொல்லி எல்லா பிரயத்தனங்களையும் பண்ணி ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் யமநியமாசனம் இல்லாமல் இது வராது நிர்விகல்பாதி பிரயோஜனம் சவிகல்பாதிங்கிறது தியானத்துக்கும் நிர்விகல்பாதிக்கும் இடையில இருக்கிற ஒரு அவஸ்தா விசேஷம் எஃபர்ட் இருக்கு தியானத்தில் எஃபர்ட் இருக்கு சவிகல்பாதின எஃபர்ட்டு குறையிறது நெர்விகல்பசமாதீர எஃபர்ட்டே இல்லை பிரயத்தனமே இல்லை அது ஒடுங்கி போகிறது ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துடுவோம் எப்படி தூக்கத்திலேருந்து கர்ம வாசனையினால் திரும்பவும் எழுந்து நிற்கிறோமோ புனஷ்ட ஜென்மாந்திர கர்ம யோகா அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன ஆகிடுதுன்னா நெர்விகல்பம் எப்படி கண் நல்லா தூங்குறவமோ தூங்கிறவங்களுக்கு என்ன ஆகுது கொஞ்ச நேரம் கழிச்சு தானாகவே ஒரு லெவல் டைம் ஆச்சுன்னா முழிப்பு வந்து விடுறது அதே மாதிரி இந்த சமாதி அப்படித்தான் அது ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப முழிப்பு வரும்னு தான் சொல்கிற யுச்சான அவஸ்தா நான் எல்லாம் யோக சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி பேசுகிறேன் யுச்சான அவஸ்தா அவனுக்கு வந்து அது ஒரு அது ஒரு ஆனந்தம் இருக்கு அந்த கவுடபாதிரி என்ன சொல்றது அப்புறம் பார்ப்போம் இதெல்லாம் இந்த மனோநாசம் அமணி பாவகா ஆனா இந்த கிளாஸ் வருமா தெரியல இந்த கேம்ப்ல வருமான நினைச்சு பண்றேனோ வேதாந்தத்தில் சமாதானம் எந்த ஒரு யோகியோ அந்த யோகியத்தை அடையிறேன் அது சகுண பிரம்ம உபாசனையினாலையும் அடைய முடியும் பதஞ்சலியோடய அடைய முடியும் ஆ நிர்விகல்பமாதியை அடையறதுக்குள்ள யோக்கியத்தை உள்ளவன் வேதாந்தம் படிக்கிறதுக்கு தகுதி அது குவாலிபிகேஷன் ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் நிர்விகல்பமாதியவே ஒரு பிரம்மா பிரமிக்கிற விஷயமா எடுத்துக்கிட்டோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது யாருக்கும் கை கூடாது அது நீங்க உழைச்சிங்கன்னா வரும் யாருக்கும் வரும் உழைச்சி அதுக்கு உழைக்கணும் அப்சார்பான் சமாதி உழைக்கணும் எல்லா பெண்களையும் உழைச்சா அது உழைக்காம அதுக்குரிய கஷ்டம் அப்படின்னு சொன்னா எல்லாமே கஷ்டம்தான் சமைக்கிறதே கஷ்டம்தான் சரி இப்ப வந்து இது நான் கொஞ்சம் இப்படி இப்படி சொல்லிகிட்டே அப்ப இந்த சமாதிய வந்து ஜாகிரத அவஸ்தையில போடுறதா எந்த அவஸ்தையில போடுறது துரிய அவஸ்தைங்கிறது கொடுக்க முடியாது பேர் கொடுக்க முடியாது ஆனா துரிய அவஸ்தைன்னு சொல்லணும்னு தோணலாம் ஆனா அது அவஸ்தை இல்லைங்கிறோம் இப்ப சமாதி எந்த அவஸ்தான் ஜாகிரத அவஸ்தைதான் சமாதி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லாருக்கும் சமாதி அவஸ்தை கிடையாது சமாதி அவஸைக்கு பிரயத்தனம் பண்ணணும் ஜாகிரத அவஸ்தைக்கு பிரயத்தனம் வேண்டாம் அவஸ்தைக்கு பிரயத்தனம் வேண்டாம் சுசுத்தி அவஸ்தைக்கு பிரயத்தனம் வேண்டாம் இன்னும் சொல்ல போனா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது பிரயத்தனம் வேண்டாம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரியுது புரியுறதோ நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் பிரயத்தனம் ரொம்ப பெருசா வேண்டாம் உலகத்திலேயே அதி அத்தி அத்தி அத்தி சுலபம் ஆத்ம ஜானம் எஸ்டாபிஷ் பண்ற உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சுலபம் எது ஆத்ம ஜானு சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அழகாக பண்ணியிருக்கார் அதெல்லாம் இங்கே பேசினா டைம் ஆகிடும் அங்கே என்ன சொல்லியிருக்கார் அதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னா நேராக அந்த பாஷத்துக்கு ஓடணும் அப்போ நெல்வி கல்ப சமாதியில் மனசு ஒடுங்கிடுறது அங்கீகாஸ்திரத்தில் என்ன சொல்லிருக்க விற்பி இருக்கு விற்பி இருக்கிறது தெரியாது அது ஒரு அழகான ஏகாதிர விற்பி தூக்கத்தில் அவித்தியா விற்பி இருக்குது அஜானி தூக்கத்துல இருக்கு இதுல வந்து அந்த விற்பி சுனத்துல இருக்கு வாசனா வத்தி வந்து இந்திரியத்வாரா விற்த்தியெல்லாம் இந்தியங்கள் வழியா விரத்தி உண்டாகிறது அந்த ஜாகிரத அவஸ்தையில உலகத்துல இருக்கிற இந்திரியங்கள் வழியா விஷயத்தை பார்த்து மனசுல எண்ணங்கள் உற்பத்தி ஆறு வந்து வாசனைகளால அந்த விற்பி இருக்கு ஆழ்ந்த உறக்கத்திலையும் இருக்கு சமாதியில என்ன இருக்கு சமாதியில அவித்யா வத்தி அதுபாடு வித்தியை வந்து பரவாயில்ல வேதாந்தம் படிச்சுட்டு பழகிற சமாதியை பத்தி நம்ம பேசவே இல்லை வேதாந்தத்து பக்கமே வராம ஞானம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்குதான் பேச்சு உபநிஷத்தை படிச்சு பிரம்மனை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சமாதி பழகினா அந்த சமாச்சாரம் வேறு அந்த சமாச்சாரத்தை எடுத்துக்கல அப்பவும் சமாதியில் நமக்கு ஞானம் கிடையாது சமாதியில் நமக்கு மோட்சம் கிடையாது அது ஒரு டைப் ஆஃப் பிளஷர் என்ஜாய்மெண்ட் கேட்குறவோ ஒரு மாதிரி இருக்கும் நான் சொல்றதெல்லாம் அது ஒரு வகையான ஒரு ஆனந்தம் எப்படி நாம் இந்த விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு துடிக்கிறோமோ அப்புறம் என்னென்னா விஷயானந்தம் நமக்கு பிடிக்கலை அப்புறம் என்ன பண்றோம் ஈஸ்வரன் சகுண பிரம்மண தியானம் பண்ணி அந்த ஆனந்தத்துக்காக எப்படியோ ஆனந்தத்துக்காக உழைக்கிறோம் சமாதியை வந்து எந்த அவஸ்திலையும் போட முடியாது ஜாகிரத அவஸ்தில போடலாம் அதோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா பிரமாண பிரமேய இருக்கு ஜிரத அவஸையில சொப்ராஸ்தையிலும் பிரமாத்திரமாண பிரமேயாரம் லயம் ஆகிறது பிரமாத்திரமாண பிரமேயம் லயமாகி விடுகிறது பிரமாத்திரு பிரமாண பிரமேயம் என்னன்னு கேட்க விடாது அறிபவன் அறிவதற்குரிய கருவிடுங்கி போயிடுது நெர்விகல்பாதி நெர்விகல்பாதிங்கிறது வந்து அங்கே எஃபர்ட் கிடையாது பிரயோஜனம் நிர்விகல்பாதி ஆனால் அது ஒரு அது ஒரு கொஞ்ச நேரம் நீடிக்கும் அது ஆளை பொறுத்து அவருடைய பவர்ஃபுல்லா பண்றாரோ அதை பொறுத்து அது நீடிக்கும் பிரமாத்திரு பிரமாண பிரமேய விவகாரம் இல்லாததுனால அதை ஜாக்கிரதாவஸ்து சொல்ல முடியல ஆனால் ஜாகிரத அவஸ்தை தான் சமாதிய பழகிறோம் ஆகினாலும் அது என்ன சொல்றதுன்னா அது வந்து இந்த அவஸ்தைகளில் சேராத ஒரு ஸ்பெஷல் இது அவ்வளவு ஒரு அனுபவம் தான் அது துரிய அவஸ்தேன்னு சொன்னதுனால அவனுக்கு பெரிய தோஷம் இல்லை ஆனால் வந்து அவஸ்தைங்கிறது எப்பவும் ஜீவனை அனுபவிச்சுருக்கிற விஷயமா இருக்கணும் நான் தினந்தோறும் முழிச்சு இருக்கேன் தூங்குறேன் இது எல்லாருக்கும் அனுபவமா இருக்கு எல்லாருக்கும் அனுபவமா இருக்கிறவனை வச்சு அவனுக்கு அறிவுள்ள ஒருத்தனுக்கு சாஸ்திரம் உபதேசம் பண்ற ஆகையினால சமாதி சில ஸ்பெஷல் சில பேருக்கு தான் அதுல இருக்கு பண்ணுகிறார்கள் ஆனா அவர்களுக்கு தான் அங்க வந்து ஞானம் கிடைக்கிறது அதுல பிரமாத்தம் இல்லாததுனால அவகாசம் இல்லை சமாதி எப்படி வேணாலும் வரலாம் இப்ப நான் எனக்கு நெர்விகல்ப சமாதி வந்து விடலாம் எதை விடாலும் கைலாசத்தையே தியானம் பண்றேன் அப்படியே மனசுல கைலாசத்தையே விடாம தியானம் பண்றேன் கைலாசி ரம்யே சங்கரஸ் சிவாலயே தேவதா ஸ்தத்மோதந்தே தன்மே மன சிவசங்கல் அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன் என் மனசு கைலாசத்திலேயே ஒழிஞ்சு போயணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வரும் இதனால மனசுக்கு நல்ல குணங்கள்லாம் ஏற்படும் மனசோட மனசை நம்ம நல்லா பயன்படுத்துறோம் சொல்ல போனா சமாதி அபியாசம் மனதை பக்குவப்படுத்தும் சிறந்ததொரு உயர்ந்ததொரு சிறந்ததொரு உயர்ந்ததொரு மாபெரும் சிறப்பான பயிற்சி அது வேதாந்தம் படிப்பதற்குரிய தகுதி சமாதியில் ஏற்படாது சமாதி ஏற்படலாம் ஆனா ஞானம் ஏற்படாது சகுண பிரம்ம உபாசனையினால சமாதி ஏற்பட்டு சமாதியிலேயே வர முடியாது ஞானம் வரணும்னா பிரமாத பிரமாண பிரமேய விவகாரம் ஆகையினாலும் இங்கே என்ன பண்ண போகிறது உபனிஷத்துக்குன்னா இப்போ முழிச்சுன் இருக்கிற போதே இந்த மந்திரத்தை படித்து இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டால் ஞானம் வந்துடும் சங்கராச்சாரியார் இது ரொம்ப அழகாக பண்ணுறார் இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற உரையெல்லாம் வந்து ரொம்ப க்ரமமாக போகிறது அதெல்லாம் சொல்லி மாழார் ஒரு வார்த்தை சொல்கிறார் இப்போ உபனிஷத்துக்கு இதுவரைக்கும் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு பொருள் இருந்தது இப்போ சொல்லால் காட்ட முடியல என்ன பண்ணுகிறது உபனிஷத்துன்னா இதுவரைக்கும் தெரிஞ்சதில்ல நிஷேதம் பண்ணுகிறது அதான் சொல்ற சதுர்த்த பாதகா கிரமபிராப்தகா வக்தவியா இப்போ பாதத்துக்கு வந்துட்டோம் இந்த நாலாவது பாதத்தை பற்றி இப்போ பேசி மூணு பாதத்தை பற்றி இப்போ பேசியாச்சு நாலாவது பாதத்தை பற்றி இப்போ பேசி ஆகணும் உபனிஷத்து அதுக்காக பேசுகிறது நான் தஞ்சம் இத்தியாதியா சர்வசி நிமித்தூன்ய ஒரு சப்தத்தினால குறிச்சு காட்ட முடிய சொளால சொல்ல முடியாது நம்ம காலம் தினந்தோறும் பிராத ஸ்பரணத்துல சொல்றோம் வச்சசாம் அகம்யம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது வாக்குக்கும் எட்டாத ஆத்மாவை பிரம்மனை காலையில நான் தியானம் பண்றேன் ஆனா அந்த பிரம்மன் அந்த ஆத்மா தான் என்ன பண்றது வாக்குகளை எல்லாம் பிரகாசப்படுத்துகிறது வாத்தினுடைய அருளால் வாக்குகள்னவோத்தை நினைச்சு வாக்கால் எதனை அறிய முடியாதோ எதனால் வாக்கு எல்லாத்தையும் விளக்குகிறதோ அதுவே பிரம்மம் அதுவே நீ அப்படின்னு சொன்னதை ஞாபகப்படுத்திக்க இப்படி ஒரு வார்த்தையை போடுறதுனால நமக்கு விஷயம் புரியுறதா இல்லையா புரியதா இல்லையானுகள் பிரகாசம் உடையனவாக இருக்கின்றனவோ அது அப்படிங்கிற போது புரியுதோ அது கருப்பா இருக்குமா சிகப்பா இருக்குமா நெட்டையா இருக்குமா குட்டையா இருக்குமா குண்டா இருக்குமா உள்ளியா இருக்குமா ஆனால் வார்த்தை இருக்கு எல்லா சாஸ்திரங்களும் இது அல்ல இது அல்ல என்று அசத்யாவிருத்தி ரூபேண ந தத்து ந தத்து ந தத்து இது அல்ல இது அல்ல அப்படி நீக்கி என்ன பண்ணுகிறது சொல்லாமல் சொல்லி நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லின்னு அர்த்தம் நினைவல் நினைந்து நாம நினைக்கிறோம் சங்கராச்சரிக்கா பண்ற நல்லாவே எப்படியா சொல்லித்தான் வழங்க வச்சுதான் ஆகணும் அதான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு இந்த அதாவது பிரம்மம் அல்லது ஆத்மா மனம் வாக்குக்கு எட்டாததுங்கிற ஸ்டேட்மெண்ட் எப்ப புரியும் தெரியுமா பிரம்மம் புரியாம மனம் வாக்குறன் எட்டாதது இது ஒரு சென்டென்ஸ் இந்த வார்த்தைக்கு நமக்கு என்னெல்லாம் பிரம்மமும் பிரம்மசுக்கு வாக்குக்கு எட்டாது அப்பதான் எட்டாது வாக்கு எட்டாது அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேனே உனக்கு அப்பனா உனக்கு பிரம்மனும் புரியல இந்த மனசுக்கு வாக்கு எட்டாதுங்கிறதும் புரியல இல்லாடி இதனாலதான் நமக்கு தோணும் சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் மகா அரண்யம் சித்த பிரமண காரணம் அதெல்லாம் சுத்தப்பான் இந்த மாண்புக்கம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது இப்படி தெரிஞ்சிருந்தா பிள்ளையாரு தேங்காமட்ட ஏதோ பகவத்கீதை கேம் மாதிரி இருக்குன்னு நினைச்சு வந்துட்டோம் வசமா மாட்டிட்டு மனசா வச்சா விபாந்தி நிலிளா எதனு அவோச்சு தம் தேவியுதம் ஆகுரம் இது ரொம்ப முக்கியம் மனசா வச்சா நம்பர் ஒன் மூணாவது என்னை மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாதது மனதையும் வாக்கையும் ஒளிவிப்பது இது அல்ல இது அல்ல என்ற சொற்களின் மூலம் உணர்த்தப்படுவது இதுவல்ல இதுவல்ல என்று நிஷேத வாக்கியங்களின் மூலம் உணர்த்தப்படுவது படிக்க போற மந்திரம் முக்கியமான மந்திரம் இப்படி சொல்லியே மணி போய்க்கின் கேளு பாம்பையும் விட போற சண்டைக்கு என்ன வாக்கியம் இது பிரமாண வாக்கியம் இப்ப நாம படிக்க போற மந்திரத்திலிருந்து தான் நம்ம ஆத்மா ஞானத்தை பெறப்போறோம் லபத்தை மாம் அபிஜானா அர்ஜுனுக்கு நம்ம இப்படி அவஸ்து படிச்சு அனாவசிய வேலை அர்ஜுன போய் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி சாட்டிலே தொட்டா போற கிருஷ்ணர் தானே என்ன வேணாம் கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ணார் பாவம் கரடியா கத்தி இருக்கார் நான் அதெல்லாம் கற்பனை பண்ணி பாக்கிறேன் இந்த குதிரை எத்தனை நேரம் பொறுமையா இருந்திருக்கும் ஏதோ நம்ம நம்ம புத்தியில் இப்படிலாம் தோணும் இவர் உபதேசம் பண்ணி முடிஞ்சவரைக்கும் இந்த குதிரையெல்லாம் பாவம் அடிக்கடி அது திரும்பின் இருக்கு என்ன சண்டை போடுறதுலாம் இல்லையா உனக்கு வேற இதாக இருக்குது கதை பேசிட்டு இருக்கா வேற இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும் கிருஷ்ணரே சொல்றது இவன் வந்து திரும்ப திரும்ப துவாம் அடிக்கடி தெரிஞ்சுக்கிறது நீ தான் அவனுக்கு சொன்னே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் வந்து கேள்வி கேட்டு கேட்டு கேட்டு கேட்ட கேள்வியே கேக்குறான் பதினெட்டாவது அத்தியாயத்தில் எல்லாம் சொல்லியாச்சு அஞ்சாவது அத்தியாயத்திலயே சொல்லியாச்சு சன்னியாசம் கர்ம நாம் கிருஷ்ண புனர் எல்லாம் கேட்டார் திரும்ப சன்யாசிய மகாபாகோ தத்வமி வேதித்தும் கிருஷ்ணர் எப்படியாவது தொலைஞ்சு போய் சன்னியாசிய உடனே சன்னியாசத்தை பத்தி ஆரம்பிச்சு விடுறாரு காமியா நாம் கர்ம நாம் சன்னியாசம் கவையோ விதுகு சர்வ கர்ம பல தியாகம் அவன் இன்னும் குழப்ப இவ அப்படி சொல்றான் இவன் நான் எப்படி சொல்றேன் தெரியுமா குரு கர்ம தான் கர்மாவே பண்ணு கீத தான் இருக்கிற சாஸ்திரத்தில் எதிர்த்தும் எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த வள்ளலார் சொல்றாரு இல்லையா பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் எத்திக்கும் தித்திக்கும் கரும்பே திருவாஜகத்தை சொல்லுவார் அது மாதிரி பகவத்கீதை அப்படித்தான் இருக்கு எப்படி பார்த்தாலும் இருக்கட்டும் இப்போ இது ரொம்ப முக்கிய பிரமாணம்னு சொல்றேன் இந்த இதனாலதான் நமக்கு ஞானம் வரும் பிரமாணம்னா என்ன அர்த்தம் ஞானத்தை கொடுக்கிறது இப்போ கண்ணுங்கிற கருவி நமக்கு இல்லைன்னு வச்சுங்க நம்ம புத்திக்கு ரூபங்குற ஞானம் கிடைக்குமா நம்ம புத்திக்கு ரூபம் நிறம்ங்கிற ஞானம் கிடைக்குமோ கண்ணுங்கிற ஒரு கருவி இல்லை என்றால் புத்திக்கு நிறத்தை பற்றிய அறிவு ஏற்படாது இது ஒரு வழி உபாயமா சொல்றேன்றி காது என்கின்ற ஒரு கருவி பிறவியிலேயே நமக்கு இல்லாம போயிடுத்துற போதே காது கேட்கல போதே கண்ணு தெரியல பற்றிய ஞானம் இருக்குமா இருக்காது ஏதோ ஜென்மாந்திரத்துல இருக்கா என்ன தெரியாது பொதுவா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நிறத்தை பற்றிய ஞானத்துக்கு கண் தேவை ஒலியை பற்றிய ஞானத்துக்கு காதுங்கிறது தேவை இப்படியே மனத்துக்கு மூக்கு சுவைக்கு நாக்கு ஊறு இந்த இதன வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து அந்த ஊருங்கிறது ரொம்ப முக்கியம் நெருப்பு கிட்ட தோலை கொண்டு போனால் என்ன உடனே போய் அது நல்ல ஒரு பாருங்க இந்த எரிமுன்னர் வைத்து ஊறு போல கெடும்னா நெருப்பு கிட்ட போய் தோல் பட்டுதுன்னா தோல் உடனே வெந்து போயிடும்பாட்டர் வைத்தூர் ரொம்ப நாள் யோசிக்கவே இல்லை ஊரு போல அந்த மாதிரி சொல்லிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டு வைத்தூர் போல கிடும் ஊருன்னா என்னப்பா தோல் ஓஹோ ஆமா ந சொல்றதுலே வந்து போதல் நெருப்பு லேசா பட்டா போறும் உடனே அந்த இடத்துல இதனை வருங்கிறாடியே நீ ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம விஷயத்துக்கே வருவோம் இது பிரமாணம் சொல்றபோது இப்ப என்னன்னா அகம் பிரம்மா அஸ்மி அகம் துரிய ஆத்மா அஸ்மி ஞானம் இந்த வாக்கியத்தை படிச்சாதான் இதே மாதிரி மற்ற உபனிஷத் வாக்கியங்களை படித்தாலும் கீதை படித்தாலும் இந்த சாஸ்திரத்தை படித்தாதான் எப்படி கண் இருந்தா தான் கண்ணு இல்லைன்னா புத்திக்கு ரூபத்தை பத்தின ஞானம் வராதோ கண் இருந்தா தான் ரூபத்தை பத்தின ஞானம் புத்திக்கு ஏற்படுமோ அப்படி வேதாந்த சாஸ்திர வாக்கியங்கள்னால தான் புத்திக்கு ஞானம் வருமே தவிர வேற எந்த அவஸ்தையினாலையும் புத்திக்கு ஞானம் வராது புத்திக்கு ஜான் அதனால தான் உபனிஷத்துக்கு வந்து நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம் உப்பநிஷத்தெல்லாம் ஒரு கைடன்ஸ் தான் அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படிதான் இதெல்லாம் உங்களுக்கு கைடு பண்ணும் வாட் இஸ் ஆத்மான்னு சொல்லும் அப்புறம் நீங்க வந்து சர்ச் பண்ணணும் சொல்லக்கூடாது அதாவது இதுதான் நீங்க சர்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் இப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சமாதியில் கண்டுபிடிக்கணும்னா அப்படி இல்லப்பா நான் யாருங்கிறத பத்தி தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது இப்பவே எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது தத்துவது வந்து வர்த்தமான காலமா பவிஷ்காலமா இப்பவே சொல்லு நீ அதுவாக இருக்கிறாய் இருக்கிறாய் என்பது நிகழ்கா அது புரியாத கஷ்ட காலம் இருக்கிறாய் என்பது நிகழ் காலம் நீ அதுவாக இருக்கிறாய் அகம் பிரம்மாஸ்மி என்ன காலம் அஸ்மிங்கிறது என்ன காலம் நிகழ்காலம் வர்த்தமான காலம் அகம் பிரம்ம ஆசம் அகம் பிரம்ம பவிஷ்யாமி நான் பிரம்மனாக இருந்தேன் இப்பொழுது நான் வேகமாக ஆகிவிட்டேன் நான் மறுபடியும் பிரம்மமாக ஆக இப்படி ஒரு தேர் இருப்பாங்க நாம் கடவுளிடம் இருந்தோம் கடவுளைய விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம் வந்தோம் வந்தோம் வந்தோம் விறகு தூரம் வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் இனி இப்பவாவது ஆரம்பிச்சாதான் என்னைக்கா போய் சேர முடியும் அப்படி எங்கிருந்தோ வந்துக்க மாதிரியும் திரும்ப போற மாதிரியும் அவர் அவர் வேற நமக்கா காத்துருக்கிற மாதிரியும் நீ இங்கிருந்து போனே ஆனா அவர் ஒரு பத்து அடி வைக்க போறாரு பதினஞ்சு அடி வச்சு வர போறாரு இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்துல நம்ம சொல்றோம் அதெல்லாம் நல்லது தப்புறதூதாஸ்திதாத் அஸ்மி விளங்கிக்க முடியலன்னா நம்ம புத்தி என்னன்னா எப்போ பார்த்தாலும் பாஹ்யாக்கார விறத்தியாவே இருக்கு விஷயார விறத்தியிலேயே உழன்று கொண்டிருக்கிற மனதுக்கு வைராக்கியம் வராத வரைக்கும் இந்த ஆத்மாவை பற்றி அதுவாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் ஆக உபனிஷத்து ஒரு முறையை கையாடுறது சங்கராச்சாரிய சொல்றார் சப்தத்துக்கு எல்லாம் வேலை இல்லாமல் இப்போ ஆனால் உபனிஷத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாவம் சொல்றார் சொற்களுக்கு வேலை போச்சு இப்போ இது வரைக்கும் இருக்கிறத வச்சுன்னு சொற்களை வச்சுன்னு எப்படியோ மேனேஜ் பண்ணித்து உபனிஷத்து ஆனால் இப்போ உபனிஷத்துக்கு இப்போ வந்து ஒரு க டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஏன்னா துரிய பாதத்தை சொல்லி ஆகணும் அது எப்படி சொல்ல போகிறது நாளைக்கு தான் சொல்ல போகிறேடா அது எப்படி தான் சொல்ல போகிறது இந்த துரிய பாதத்தை சொல்லி ஆகணுமே எப்படி சொல்கிறது நிரஷ்டி நிர் திதிஷதி நல்ல வார்த்தை அதாவது சர்வசத்தி நிமித்தேயம் சொற்களால் அப்படின்னா விசேஷ பிரதிஷேதங்களையும் நீக்குவதன் மூலம் இதுக்குதான் இன்னொரு பேரு அசத்யாவிருத்தி லட்சணம்னு பேர் ந அப்படின்னு சொல்லி நீக்கிறது அத்தத்யாவிரி லக்ஷணம் சங்கராச்சாரியர் கொடுக்குற வேர்டு என்ன விசேஷ பிரதிஷேத விசேஷ பிரதிஷேதேன துரியம் துரியம்னா என்ன துரிய ஆத்மாவை நிர்திஷதி நிர்தேஷ்டும் இச்சதி நன்றாக விளங்கும்படி செய்கிறது அப்படி உடனே தரி சூன்யமே அவரே போட்டுக்கிறார் அப்படின்னா அதுதான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இல்ல இல்ல சுதான்ஜத்புருஷ மிருக கிருஷ்ணிகாதி ஊஷராதி வதிக்கிட்டு சூன்யம் அல்லங்குற எப்படி சூன்யம் அல்ல இந்த கயிற்றில பாம்பு இந்த உதாரணம் கயிற்றில பாம்பு கம்பத்துல புருஷன் காணல்ல நீர் இப்படி எல்லாம் நம்ம ஆனா அதுக்கு ஒரு பேஸ் இல்லாமையா வரும் அது மாதிரி இந்த ஜாகிரத் பிரபஞ்சம் சொப்ர பிரபஞ்சம் சுசுப்தி பிரபஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு பேஸ் இல்லாமையா இந்த கல்பனை தோன்றும் எனவே ஆதாரம் இல்லாம இந்த ஆதைய இருக்க முடியாது அதிஷ்டானம் இல்லாமல் நிகழ முடியாது எனவே இருக்கு பிராணாதி சர்வ விக் கல்பதா துரிய சப்த வாட்சியத்துவம் அப்படின்னா அதிஷ்டான இருக்குன்னா வாயால சொல்லிட்டு போக வேண்டியதானே சொற்களால சொற்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க சொற்களால சொல்ல முடியாது ஆனா விசேஷத்தை நீக்கதன் மூலம் சொல்ல முடியும் என்கிறீர்கள் அப்படியானால் எங்களுக்கு அது தோன்றுகிறது அப்படின்னு கேட்கிறார்கள் பிராணாதி சர்வ விகல்பாஸ்பதா துரியசிய சப்த வாச்சியத்துவம் இது ந பிரதிஷேதேஹி பிரத்யாயத்வம் அதுக்கு உதாரணம் சொல்றான் எப்படி தண்ணியை எ எடுத்துிட்டு வர்றதுக்கு குடத்தை நீரை எடுத்து கொண்டுருவதற்கு குடம் ஆதாரமாக இருக்கிறதோ அப்போ குடத்தையும் நம்ம பேச முடியுமே அப்படி பிரம்மனை சொல்லலாமே என்ன சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து பொய்யானது சப்தமே பொய்யூப்பா சப்தமே மித்யா மித்யா சப்தத்தை வச்சிருந்து சத்தியத்தை எப்படி சொல்றது சப்தமே மித்யாவா இருக்கு சொற்களே இதில் சேர்ந்து அப்போ எப்படி அதை பற்றி பேசுகிறது இப்படி கொஞ்சம் விசாரங்கள் எல்லாம் போகிறது போய் என்ன சொல்லுகிறார் சுந்தராச்சாரியார் அப்போ சப்தத்தை ஒரு விதமாக கையாண்டு தான் இதை சொல்லிக் கொடுத்தாகணும்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் புரிஞ்சாச்சு ஆத்மா எனக்கு தெரியும் எனக்கு அதில் இன்னொன்று சந்தேகம் கிடையாது எப்படி புரிஞ்சதையே எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தான் நம்ம பார்க்கறோம் நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோமே ஐ ஆம் ப்யூர் கான்சியஸ்னஸ் தெரிஞ்சுதானே வச்சுக்கணும் ஆம் சுத்த சைதன்யம் நிறைய சத்சங்கத்துக்கு போய் போய் படித்து தெரிஞ்சுதானே வச்சுக்கணும் இன்னுமா ஆத்மாவை தேடுறோம் இன்னும் தேடுறீங்க நீங்க சொன்னீங்கன்னு நான் ஓடிடுவேன் திரும்ப திரும்ப இத்தனை கிளாஸ் எல்லாம் சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி சுவாமிஜி ஒரே ஒரு சந்தேகம் நீங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த ஆத்மா தான் புரியவே மாட்டேங்கிறது கிருஷ்ணருக்கு இந்த பொறுமைலாம் தெரியல சங்கராச்சாரிய ஒரு சில காரணம் சொல்ற அதுக்கு காரணம் சொல்றாரு ஏன் பிரம்மனை வந்து சப்தத்தால் காட்ட முடியாதுங்கிறது சொல்றாரு பிரம்மன் வந்து சம்பதி ரூடி சம்பந்தம் அப்படின்னு அஞ்சு இருக்கு இந்த அஞ்சுக்கு தான் சொற்கள் ஆகப்படும் அஞ்சு தான் சொற்கள் ஜாதி குணம் கிரியா இது சப்த பிரவருத்தி நிமித்தம் எங்கெல்லாம் வேர்ட்ஸ் ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ண முடியெல்லாம் வேலை செய்யும் சொல்ற அதாவது ஒண்ணு அது ஒரு இனமா இருக்கணும் ஏதோ ஒரு இனம் அது விலங்கு இனம் தாவர இனம் மனித இனம் ஆண் இனம் பெண் இனம் அப்படின்னு ஏதாவது ஒரு இனத்துல இருந்ததுன்னு சொன்னா ஜாதி இனம் இந்த குரூப் அந்த குரூப் ஜாத்தின்னா நீங்க வந்து பிராமண நட்சத்திர வீசிய ஜாதி எடுத்துக்காயும் அது ஜாத்தின் மனுஷாதி மிருக ஜாதி பக்ஷி ஜாதி அப்படின்னு சொல்றோம் இனம் இனம்னு அர்த்தம் இனம் தமிழ் ஜாதி கன்னட ஜாதி அப்படி சொல்கிறாங்க இல்லையா தமிழ் இனம் கன்னட இனம் ஜாதிங்கிற சொல்லி இனம் அது ஒரு இனமாக இருந்தால் பிரம்மன் எந்த இனத்தில் சேரும் சொல்லுவாங்க பரம்பொருள் ஏதாவது ஒரு ஜாதிக்கு உட்பட்டதா அது விலங்கா அது மனிதனா இல்லாம இருக்கு வானாகி மண்ணாகி ஒளி வழியாகி ஒளியாகி படிச்சுட்டோம் அங்காத எங்கும் பிர குரூப் உண்டோ கிடையாது ஏதாவது அவருக்கு கருணையே வடிவானவர் அப்படிலாம் சொல்லணும்னா சகுண பிரம்மன் இது நிர்புண பிரம்மன் நிர்புண பிரம்மனை போய் எந்த குண எப்படி சொற்களால சொல்றது அதுவும் முடியாது அப்புறம் ஏதாவது நீங்க நிறைய சொல்ல முடியுது நான் சுருக்கமா சொல்றேன் ஆஹ் நிர்குணத்வாத்து குணம் இல்லை ஜாதி எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கிறதுனால அது ஜாதி இல்லை ஜாதி கிடையாது பிரம்மனுக்கு ஜாதி கிடையாது பிரம்மன் எந்த ஜாத்திலையும் சேர்க்க முடியாது எல்லா ஜாத்தியும் பிரம்மன் தான் பிரம்மனுக்குன்னு பிரம்மன் ஒரு ஜாதி கிடையாது பிரம்மனுக்குன்னு குணம் கிடையாது பிரம்மன் நிர்வீக்காரம் அது ஒரு செயலையும் பண்றது இல்லை ஏதாவது பசுமாடு பசுமாடு மாதிரி இருக்கும் பழக்கத்துல இருக்கிறது அப்புறம் அடுத்தது ரூடி அடுத்தது என்னன்னா சம்பந்தம் சங்கராச்சாரிய சொல்றார் சத்துக்கும் அசத்துக்கும் எங்கேயா சம்பந்தம் இருக்கா இந்த பிரபஞ்சம் அசத்து பிரம்மனோ சத்து அதுக்கு சம்பந்த அதுக்கு தொடர்பும் கிடையாது இல்லாட்டி சொல்லலாம் இவர் இன்னாருடைய புத்திரன் இவர் இன்னார் இந்த இருக்கார் இந்த கம்பெனியில இவர் வேற ஏதாவது சம்பந்தத்தை கனெக்ட் பண்ணலாம் அவர் இவங்களுக்கு அவரை தெரியுமில்லையா அவரோட அவரோட ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது சம்பந்தம் சொல்லலாம் சம்பந்தமும் சொல்ல முடியாது ஜாதி குண கிரியா ரூடி சம்பந்தம் ரூடிங்கிறது பிரசித்தமா இருக்கிற விஷயம் இப்போ பிரைம் மினிஸ்டருங்கிற வார்த்தை வந்து பிரசித்தமானது அப்படி யாரோ ஒன்று பதவியில் அதில் இருக்காங்கன்னு சொல்லிவிடு ஆக இந்த இந்த ஜாதி குண கிரியா ரூபி சம்பந்தம்னு சொல்லக்கூடிய அஞ்சும் வந்து பிரம்மன்கிட்ட வேலை செய்கிற இந்த சொற்கள் இந்த அஞ்சுக்குள்ளே தான் வேலை செய்யணும் அதை மீறி செய்ய எந்த சொற்களை நம்ம பேசினாலும் விவகாரம் பண்ணாலும் ஒன்றை புரிய வைக்கிறதுக்கு இந்த சொற்களை யூஸ் பண்ணால் முடியும் ஒன்றை புரிய வைக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் ஒருத்தரை சொல்லி இந்த ஜாத்தின்னு சொல்லணும் இல்லாட்டி இப்படிப்பட்ட குணவான்னு சொல்லணும் இல்லாட்டி அவரை வந்து நீங்கள் இன்னொன்று இவர் இந்த வேலை செய்கிறார்னு சொல்லணும் அவர் இன்னாரோட இந்த சம்பந்தம் உள்ளவர்னு சொல்லணும் இவரை தெரியாதா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறேன் சும்மா எதுக்காக சொல்லி வைக்கிறேன் இன்னொரு தோழத்து விற்பி வந்து சொல்லிவிட்டேன் இவரை தெரியாதா ரொம்ப பிரசித்தமான ஆடு டெண்டுல்கர் டெண்டுல்கர்ன்னு சொன்னாலே என்ன தெரியுது ரூடி அவன் கிரிக்கெட்டில் விளையாடுற ஆள்னு தெரியும் புரிய எப்படி பிரம்ம சொன்ன உடனே நமக்கு பிரம்மே புரிஞ்சு கொடுத்தேன் வேண்டாம் ஏன் ஜோசலையும் சேராது பிரிய கிடையாது பிரசித்தமா இருந்தும் பிரசித்தம் இல்லாத மாதிரி இருக்கு சப்தங்கள் அது சப்தங்களால சொல்ல முடியாது அப்ப என்ன பண்றதுன்னா சப்தங்களை நீக்கு நிஷேதம் பண்ணு ஆக இதெல்லாம் முடியாததுனால நிறைய சொல்றேன் என்ன பிரயோஜனம் சொற்களுக்கு எட்டாதுன்னு சொன்னா இதுதான் அர்த்தம் இருக்கோ பொருள் இருக்கோ முயல் கொம்பு சொல்லிருக்கே தவிர பொருள் இல்லை அதே மாதிரி பிரம்மம்னு ஒரு சொல்லிருக்கே தவிர பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் சங்கராச்சாரிய சொல்கிறார் இல்லை இல்லை இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு துக்கம் போகிறது பிரம்மத்தை அறிந்து கொள்வதால் சம்சாரம் நீங்குகிறது ஆகவே இந்த பிரம்ம ஜானத்தினால பிரயோஜனம் இருக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால பிரம்மன் இருக்கிறத ஒத்துக்கத்தான் இப்படி எல்லாம் சொல்லி இந்த நிஷேத விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் நாளை காலமாக மேவ் பசியே மாஷ் ஆரங்கு வாசி வசேமேவ் சஞ்சாயுந்திரோ ஸ்வூஷா விவே நோரி நோகஸ் ிா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்விபா வோமவத்வேஜிமூர்த்தே நம மூத்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ாஷா ஹரி ஓ ஆதிநாமி புவனேஸ்வரிக்கீ சீக்கி